वर्ल्ड चल तेज मूवी मुद्दा पैसे इन पुलिस पैसे मूंवर प्यूरीटी अलग तेजल என் பெயர் மோகன் இணையத்தில் தமிழ் மன்றம் முத்தமிழ் மன்றம் தமிழ் நண்பர்கள் போன்ற தளத்தில் என்னுடைய கதை கவிதை கட்டுரைகளை எழுதி வருகிறேன் அது மட்டுமல்லாமல் இ தமிழ் தளத்தையும் நடத்தி வருகிறேன் நேரம் கிடைக்கும்பொழுது பாதுகாப்பின்மை என்னும் தலைப்பில் பேசுவதற்கு பேசுவதற்கான காரணம் என்னவென்றால் இது ஸ்ட்ரெஸ் எனும் முந்தைய தலைப்புடன் மிகவும் சார்ந்த ஒரு விஷயம் இன்செக்யூரிட்டி அல்லது பாதுகாப்பு காரணமாகும் இருக்கும் நம் வாழ்க்கையில் ஒரு மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம் எதற்காக ஓடுகிறோம் என்ற காரணத்தை நாம் அறியவில்லை நம் ஓடிக்கொண்டே இருந்தாலும் நம் முன் ஆயிரம் பேர் இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் நாம் திரும்பி பார்த்தால் நமக்கு பின்னாலும் ஆயிரம் பேர் ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக போட்டி என்னவென்று நான் அறியவில்லை நம்முடைய இலக்கு என்னவென்று நாம் அறியவில்லை அந்த போட்டிக்கான காரண காரியங்கள் திட்டங்கள் கட்டுப்பாடுகள் விதிகள் இது எதை பற்றியுமே அறியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அது அது யாரும் விதிவிலக்கல்ல இந்த கூட்டமான நெரிசலான ஒரு பேருந்தில் ஏறும் ஏற முயலும் பொழுது அங்கே சாதாரணமாக முயற்சி எதுவும் செய்யாமல் நின்று கொண்டிருப்பவர் கூட சுற்றிலும் உள்ள மக்களின் காரணமாக உள்ளே தள்ளப்பட்டு மேலும் வெளியேறுவதற்கு சொந்த முயற்சியுடன் வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் இருப்பது போல நாம் இருக்கிறோம் முதலில் கல்லூரி முடித்தவுடன் வேலை தேடுவதற்காக நம்மை தயார்படுத்திக் கொள்கிறோம் அது அந்த இடத்திலிருந்து பாதுகாப்பின்மை தொடர்கின்றிருக்கிறோம் அதற்கு முன்பாகவே அதாவது ப்ளஸ் ஒன் என்ற மேல்நிலை பள்ளி முடித்து வெளியே வரும்பொழுதே எந்த பாடம் எடுக்க வேண்டும் எந்த பாடம் எடுத்தால் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல சம்பாடம் கிடைக்கும் என்று சமுதாயம் நம்மை ஒரு வகையாக ட்யூன் செய்து வைத்திருக்கிறது ஒரு வகையான அலைவரிசையில் நம்மை யோசிக்க வைத்து விடுகிறது சரி இப்போது நாம் பேசுவது கார்பரேட் சேலஞ்சஸ் என்பதால் வேலைக்கு அமர்ந்த பிறகு வரும் பாதுகாப்பின்மை காரணங்களை நாம் அறியலாம் முதலில் வேலைக்கு சேரும்பொழுதே நாம் நமக்கு பிடித்த நாம் தகுதியான வேலையை சேர்கிறோமா அல்லது வெகு நாள் வீட்டில் இருப்பதால் பிற பிறருடைய அழுத்தத்தால் மந்தப்பட்டு கிடைத்த வேலையை எடுத்துக்கொள்கிறோமா என்பது ஆரம்பிக்கிறது நம்முடைய சிக்கல் இரண்டாவதாக கிடைத்த வேலை தக்க வைத்துக் கொள்வதற்கான தயார்படுத்திக் கொள்ளும் நிலை மூன்றாவது நாம் நிலையான ஒரு வேலையில் இருப்பினும் தொடர்ந்து மாறிவரும் சூழலால் நமக்கு உண்டாகும் பாதுகாப்பின்மை முதலில் எந்த வேலையும் இறந்திரமல்ல தனியார் துறையில் குறிப்பாக வெகு ஆண்டு காலம் ஒரே நிறுவனத்திற்காக வேலை செய்வது சரியா தவறா என்ற தலைப்பு அது ஒரு விவாதத்துக்குரிய தலைப்பு அதனால் இப்போதைக்கு அதை விட்டுவிடுவோம் பெரும்பாலானோர் நமக்கு பிடித்த வேலை செய்கிறோமா அல்லது கிடைத்த வேலை செய்கிறோமா என்பதை பற்றி ஒரு செல்ஃப் எவல்யூவேஷன் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் பாதுகாப்பின்மை ஏன் ஏற்படுகிறது எப்போ வேண்டுமானாலும் வேலை போகிவிடலாம் சம்பள உயர்வு நமக்கு கிடைக்காமல் இருக்கலாம் நம்முடன் உடன் பணிபுரியவர்களுக்கு கிடைக்கும் நமக்கு கிடைக்காமல் இருக்கலாம் மேனேஜ்மெண்ட் மாற்றத்தினால் புதிய மேலாளர்கள் வந்திருக்கலாம் அவர்களுடைய அலைவரிசையுடன் நாம் ஒத்துப்போகாமல் இருப்பதால் நம்முடைய வேலை போகலாம் அல்லது நிறுவனமே நஷ்டத்தில் ஊடுவதால் அதை மூடிவிடும் நிலையில் இருக்கலாம் இப்படியான பலவித பயம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது நாம் நாளைக்கு வேலைக்கு போனால் நம் வேலை இருக்குமா இல்லையா என்ற அன்சர்டனிட்டி நம்மை சூழ்ந்து கொள்கிறது சில பேர் இருக்கு அனைவருக்கும் இல்லை மேலும் ஒரு முக்கிய காரணம் பியர் பிரஷர் நம் சமுதாயத்தில் நம் மட்டத்தில் இருப்பவர்களின் பழக்க வாழ்க்கை முறைகள் இவற்றால் நாம் ஈர்க்கப்பட்டோ அல்லது அந்த மட்டத்திற்கு ஈடுகொடுக்க வேண்டும் என்ற நம் முயற்சிகளோ கூட நம்மை சில நேரத்தில் பாதுகாப்பின்மைக்கு தள்ளவிடலாம் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் என்னடா உன் பிள்ளை இந்த ஸ்கூலில் போட்டிருக்க ரொம்ப சீப்டாது இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் போட்டால் அங்கே சுவிங் இருக்குது ஜாகிங் இருக்குது ஹார்ஸ் ரேசிங் இருக்குது ஆனால் ஃபீஸ் அஞ்சாயிரம் ரூபா மாதம் நம்முடன் பணிபுரிபவர் நம்முடைய கிரேட்லேயே இருப்பவர் நமக்கு சமமாக சம்பாதிப்பவர் எவ்வாறு இவ்வளவு அதிகமாக செலவு செய்ய முடிகிறது என்று நாம் யோசிக்க தொடங்குகிறோம் வேறு வழி இல்லாத காரணத்தினால் சில நேரம் அந்த பள்ளியிலே போட்டு நம்முடைய நிதி திட்டம் நிதிநிலையை சங்கடத்திற்கு உள்ளாக்கிறோம் இரண்டாவதாக இந்த ஸ்மார்ட்ஃபோன் ஒரு மீட்டிங்கில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் அனைவரும் அவர்களுடைய கைபேசியை மேலே மேடை மேசைமேதை எடுத்து வைக்கும்போது உங்களுடைய விலை குறை குறைந்த அதிக ஃபங்க்ஷன்ஸ் இல்லாத ஒரு நான் ஸ்மார்ட் போனை மேலே எடுத்து வைப்பதற்கு நீங்கள் வெட்கப்படுகிறீர்கள் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் போட்டு ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கும் பொழுது நமக்கு அதனுடைய அனைத்து வசதிகளையும் தேவைப்படுகிறதா அல்லது வெறும் பியர் பிரஷர் மற்றவர்கள் வாங்கிவிட்டார்கள் என்ற கட்டாயத்தினால் நாம் அது வாங்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் இருக்கிறோம் இது சரியா தவிர என்று பேச வேண்டாம் நம்முடைய பல காரணங்கள் நம்ம பல நடவடிக்கைகளுக்கு சரியான காரணங்கள் கிடைக்காமல் போகலாம் ஆனாலும் செய்து வருகிறோம் சில நேரம் யோசிக்கிறோம் சில நேரம் நாம் யோசிப்பதில்லை அவ்வளவே வித்தியாசம் சரி மூன்றாவது அவர்களுடைய வாழ்க்கை நாம் ஒப்பிட்டு பார்த்து சில நேரம் புலியை பார்த்து பூனை சுடு சுடுபட்டு படுத்துக் போல நாம் சுடுப்பட்டுக் கொள்கிறோம் என்னவென்றால் அவர்கள் வீட்டில் ஐம்பது இன்ச் எல்இடி டெலிவிஷன் இருக்கிறது நாம் நம் வீட்டில் இன்னும் அந்த பழைய சிஆர்டி டிவி தான் இருக்கிறது அவர்கள் வீட்டில் ஸ்மார்ட் டிவி இருக்கிறது டிவியிலே அவர்கள் இணையத்தை பார்க்க முடியும் அல்லது அவர்களிடம் ஒரு ஃபோர் வீல் டிரைவ் வாகனம் இருக்கிறது நம் இன்னும் மாரதி எயிட் ஹண்ட்ரடில் தான் போய்கொண்டிருக்கிறோம் அல்லது அவர்கள் த்ரீ பெட்ரூம் ஃபிளாட்டில் இருக்கிறார்கள் அவர்கள் இருக்கும் அபார்ட்மெண்டில் ஸ்விம்மிங் பூல் இருக்கிறது ஜாகிங் இருக்கிறது டென்னிஸ் கிளப் இருக்கிறது ஆனால் நாம் இன்னும் சாதாரணமான வீட்டில் தான் என்று பல வகையான இது இது தனியார் துறைக்கே உரித்த ஒரு வியாதி என்று கூட சொல்லலாம் அந்த காலத்தில் நடந்து போவது வீட்டிலிருந்து வெளியே நடந்து போவது ஒரு நல்ல உடற்பயிற்சியாக இருந்தது அனைவரும் கடைத்தரவுக்கு நடந்து போயிக் கொண்டிருந்தார்கள் சினிமாவுக்கு நடந்து போய் கொண்டிருந்தார்கள் ஏன் வேலை செய்பவர்கள் கூட நடந்து போய் கொண்டிருந்த மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் ஒரு பெரிய விஷயமாக இல்லை ஆனால் இப்பொழுது நடைப்பயில்வதற்கென்று ஒரு இடம் இருக்கிறது என்று ஒரு வசதியை காட்டி அப்பார்ட்மெண்ட்கள் அதை ஒரு பெரிய ஃபீச்சராக சொல்கிறார்கள் ஜாகிங் ட்ராக் அவைலபிள் என்று ஆக நீங்கள் சாதாரண வீட்டில் இருக்கும்பொழுது உங்களுடன் பணிபுரிபவர்கள் அவ்வாறான வீட்டில் இருந்தால் நீங்கள் ஒரு பிரஷருக்கு வந்துவிடுகிறீர்கள் அவர்களுடைய பின்னணியை நீங்கள் அறியாமல் இருக்கலாம் அவர்கள் தாய் தந்தையுக்கு பணம் அனுப்புகிறார்களா அல்லது அவர்களுக்கு சொத்து சுகம் ஆல்ரெடி இருக்கிறதா அல்லது அவர்கள் அவர்களுடைய இன்கம் சோர்ஸ் என்ன எவ்வளவு வருமானம் வருகிறது கணவன் மனைவி இருவரும் பணிபுரிகிறார்களா அல்லது அவர் மாத்திரம் இவ்வாறாக சம்பாதித்துக்கொண்டு செலவு செய்ய முடிகிறதா என்று நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உங்கள் கண் முன்னே வரும் ஒப்பீடு என்னவென்றால் சம்பளம்தான் அவருடைய சம்பளம் என்னுடைய சம்பளம் சேமாக இருக்கும் பொழுது எவ்வாறாக அவர் என்னை விட ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப் அவரால் லீட் பண்ண முடிகிறது என்ற கேள்வி நம் மனதில் எழுவது சகஜம் ஆனால் அவருடைய நிதி நிலைமை அல்லது வசதி சம்பளத்தை ஒட்டியே இருக்கிறதா அல்லது அவரிடம் வேறு பல உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய தந்தை நான்கு ஐந்து வீடுகளை முன்பே வாங்கியிருக்கலாம் அதிலிருந்து வரும் வருமானம் அவருக்கு ஒரு உபரி வருமானமாக இருக்கலாம் அதை வைத்துக்கொண்டு அவர் இந்த செலவுகளை செய்து கொண்டிருக்கலாம் அல்லது அவருக்கு கிடைத்த ஒரு ஐஃபோன் சிக்ஸ் அறுபது அறுபத்தைக்கான ஃபோன் ஒரு கிஃப்டாக இருக்கலாம் யாரிடம் அவர் வாங்கியிருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை இது இது ஒரு பியர் பிரஷர் ஏற்படுத்தி இதையும் உங்களை ஒரு பாதுகாப்பின்மை தழுகிறது என்னுடைய என்னை அனைத்து தலைப்புகளுமே பார்த்தீர்கள் என்றால் உங்களை செல்வந்தராக்குவதோ உங்களை வேறு பல ஒரு வாட் யூ கால் இட் ஆஸ் பொய்யான ஒரு வெற்றிக்கு வழில்வதாகவோ இருக்காது என்னுடைய தலைப்பு இந்த பேச்சு அனைத்துமே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி இருக்கிறதா மன அமைதி இருக்கிறதா உங்கள் குடும்பத்தில் மன அமைதி இருக்கிறதா ஏனென்றால் இதை கொண்டால் நீங்கள் செல்வந்தராவதோ அல்லது நீங்கள் நினைத்த இலக்கை அடைவதோ மிகவும் சுலபமாகிவிடும் இல்லை என்றால் உங்களிடம் கோடி கோடியாக பணம் இருந்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்றால் உங்களுடைய அனைத்து முயற்சிகளுமே பலனற்றதாக அர்த்தமற்றதாக ஆகிவிடுகிறது இரண்டாவது பாதுகாப்பின்மைக்கான இரண்டாவது காரணம் நம்மை நாமே புடம் போட்டுக்கொண்டு இருக்கிறோமா செல்ஃப்யூவேஷன் செல்ஃப் அப்ரைசல் அலுவுலகத்தில் மனிதர் வளம் மே மேம்பாட்டு துறை உங்களுக்கு ஆண்டு அரை ஆண்டிலோ பர்ஃபார்மன்ஸ் அப்ரைஸில் என்று செய்வது உண்டு உங்கள் மேலதிகாரி உங்களை பற்றிய சில கேள்விகளுக்கு பதிலளிப்பார் எந்தெந்த ஏரியாஸ் நீங்கள் வீக்காக இருக்கிறீர்கள் எந்தெந்த ஏரியாஸ் உங்களுடைய பலம் பலவீனம் என்று எந்தெந்த இடத்தில் நீங்கள் இன்னும் இம்ப்ரூவ் செய்யலாம் என்றெல்லாம் எழுதி உங்களுக்கு உங்களை பற்றிய ஒரு அறிக்கை நிலை அளிப்பார் அவர் அதை கொண்டு உங்களுடைய சம்பள உயர்வு உங்களுடைய பதவி உயர்வு அனைத்தும் நிர்ணயிக்கப்படும் இது அலுவலகம் ஒரு நிறுவனம் உங்களை அவர்களுடைய எம்ப்ளாயிக்காக செய்ய செய்யும் ஒரு ப்ராசஸ் ஆனால் உங்களை நீங்களே அப்பறைசல் செய்து கொள்கிறீர்களா ஒரு சிறிய நிகழ்ச்சி பல வருடங்களுக்கு முன்பு எனக்கு நினைவுக்கு வருகிறது என் தம்பியனிடம் வந்து நான் எழுபது மார்க் வாங்கிவிட்டேன் என்று மிகவும் சொன்னான் நான் அவனிடம் சொன்னேன் எழுபது மார்க் தானா என்று கேட்டேன் அதற்கு அவன் தந்தை பார்த்தீங்கன்னா மிகவும் ஆச்சரியமாக இருந்தது அவன் என் கிளாஸ்ல நான் தான அப்ப நூறு மார்க் எடுக்க வேண்டும் என்ற இலக்கு உன்னோட இலக்கு இல்லையா உன் கிளாஸில் ஃபர்ஸ்ட் வருவதுதான் உன்னோட இலக்கா என்று கேட்டேன் அதாவது நாம் இருக்கும் சூழலில் நம்மை விட அனுபம் குறைந்தோ அறிவில் குறைந்தோ இல்ல திறமையில் குறைந்தோ இருக்கும் ஒரு கூட்டத்திற்கு நடுவில் நாம் முதலாக இருப்பது நம்மை கம்ஃபர்ட் தள்ளிவிடும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதாவது இட் வில் இன்ட்ரடியூஸ் கம்ப்ளசன்சி இன் யுவர் அதாவது முதல் ஒரு ஒரு போட்டியில் முதல் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் முதலாக ஓடிபருபவர் பின்னாடி திரும்பி பார்த்தால் வெகு தூரத்தில் இரண்டாம் நிலையில் இருப்பவர் இருந்தால் அவர் இதே வேகத்தில் ஓட வேண்டிய நிலை இல்லை என்ற ஒரு கம்ப்ளசன்சிக்கு வந்து ஒரு அலட்சிய போக்கிற்கு வந்து விடலாம் நூறு தான் நம் இலக்கா என்று கேட்டால் அதுவும் இல்லை ஏனென்றால் இந்த நூறு என்பது அந்த பள்ளிக்கூடத்திலோ அந்த அந்த வகுப்பிலோ வைத்துக்கொண்ட ஒரு இலக்காக இருக்கலாம் நம்முடைய செல்ஃப் செல்ஃபாமஸ் நம்முடைய திறமையின் உச்சகட்டம் என்ன அந்த திறமையின் உச்சகட்டம் அதை நம்மால் அடைய முடியுமா அதற்கான முயற்சிகளை எடுக்கிறோமா என்று பார்க்க வேண்டும் அதாவது நான் எனக்கு தெரிந்த விஷயங்கள் என்னுடைய திறமை என்னுடைய அதிகபட்ச முயர்ச்சி அதனால் கிடைக்கக்கூடிய ஒரு பலன் அதற்கான மதிப்பெண் 1500 ஐநூறாக கூட இருக்கலாம் ஆயிரமாக இருக்கலாம் பத்தாயிரமாக இருக்கலாம் ஏன் நூறு எப்படி உங்கள் சூழ்நிலை உங்கள் ATMOSPHERE உங்களை கட்டாயப்படுத்தி மட்டுப்படுத்த வைக்கிறதோ அல்லது கட்டாயப்படுத்தி மேலே எழுப்ப முயற்சிக்கிறதோ இந்த இரண்டு சாதிப்பொருளுக்கு நடுவில் நீங்கள் மாட்டிக்கொண்டு முழிப்பதை விட நீங்களே நினைத்தால் உங்கள் வாழ்க்கையின் வசதியை ஏற்றிக்கொள்ளலாம் அல்லது தேவையற்ற எதையெல்லாம் நீங்கள் அனாவசியமாக கருதிக்களோ அதையெல்லாம் குறைத்துக்கொள்ளலாம் அதாவது எனக்கு ஒரு நோக்கியாக த்ரீ ஃபோனில் பேசுவது வசதியாக இருக்கிறது என்றால் நான் ஸ்மார்ட் ஸ்மார்ட் போன் வாங்குவதை என் சுற்றி இருப்பவர்களால் என்னை தள்ளிவிட்டு ஒரு நிர்ணயம் எடுக்க வைக்க முடியாது அதுபோல இன்று என்னிடம் உபரி வருமானம் இருக்கிறது அதை வைத்துக்கொண்டு நான் ஒரு ஸ்மார்ட் வாங்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதுவும் என்னுடைய முடிவாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர மீட்டிங்கில் என்னுடன் இருப்பவர்கள் வைத்துக் கொள்வதற்கு அதற்கு ஈடாக நானும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தினால் எடுக்கும் முடிவாக இருக்கக்கூடாது பாதுகாப்பின்மை வருவதற்கு நம்முடைய மாடர்னைசேஷன் கம்ப்யூட்டரைசேஷன் குளோபலைசேஷன் அர்பனைசேஷன் என்ற பல வகையான சாத்தியக்கூறுகளால் இன்று பாதுகாப்பின்மை அதிகரித்துவிட்டது ஆகையால் நம்முடைய செலவு நம்முடைய திட்டமிடுதல் பினான்சியல் பிளானிங் இதை பற்றி பிறகு ஒரு தலைப்பில் பேசலாம் இதை சரியாக செய்ய வேண்டி செய்தால் ஆறு மாதம் வேலையில்லாமல் இருக்கும் நிலை வந்தால் கூட என்னால் குடும்பத்தின் செலவுகளை சந்திக்க முடியும் ஒரு வேலை கிடைக்காமலேயே நான் வேலை விடும் பட்சத்தில் இன்னொரு வேலை கிடைக்கும் வரை என் செலவுகளை என்னால் சந்திக்க முடியும் பள்ளி பிள்ளைகளின் தேவை மனைவியின் தேவை குடும்பத்தினரின் தேவை என்னால் சந்திக்க முடியும் ஒரு வேலையை விட்டு நான் இன்னொரு வேலைக்கு செல்லும் போது என்னுடைய தகுதியை அதற்கு ஏற்றாற்போல் நான் ஷைன் செய்து கொண்டிருக்க வேண்டும் அதாவது இதை பாலிஷ் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்னை தயார்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும் ஆக ஒரு வேலைக்கு செல்கிறோம் அந்த வேலையை நாம் விடப்போவதில்லை என்று வைத்துக்கொள்ளும் அந்த நிறுவனம் நமக்கு பிடித்திருக்கிறது அந்த வேலை நமக்கு பிடித்திருக்கிறது இருந்தாலும் ஒவ்வொரு ஆறு மாத காலத்திற்கும் ஒரு மாத காலத்திற்கும் நான் இந்த வேலைக்கு தகுதியானவனா எனக்கு கிடைக்கும் சம்பளம் என்னோட தகுதிக்கு சரியாக கிடைக்கிறதா நாம் இன்னும் முயன்றால் இதே நிறுவனத்தில் அதிக சம்பளம் பெற முடியுமா இன்னும் உயர் பதவிகளுக்கு வெகு வேகமாக செல்ல முடியுமா அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால் இந்த வருடம் என் வேலை போய்விடுகிறது என்றால் நான் மார்க்கெட் ரெடினஸ் ஆக நான் மார்க்கெட்டில் விலை போவேனா என்னுடைய விலை என்ன மார்க்கெட்டில் என்னுடைய விலை என்ன இன்னொரு நிறுவனம் என்னை இதைவிட நல்ல சம்பளத்தில் எடுத்துக்கொள்ளுமா அல்லது இந்த நிறுவனத்தில் கிடைத்த சம்பளமே கிடைக்காமல் இருந்தால் அந்த புதிய நிறுவனம் உங்களிடம் என்னென்ன எதிர்பார்க்கிறது இதை பற்றி நாம் எப்பொழுதுமே யோசித்துக் கொண்டிருக்கோம் அதாவது எப்படி ஒரு எறும்பு மழைக்காலம் வந்துவிடும் என்று நினைத்து முதலிலேயே சிறு சிறு தானியங்களை சேகரித்து வைத்துக் கொள்கிறதோ அதுபோல நாம் நன்றாக ஓடிக்கொண்டிருக்கும் வாகனம் நின்று என்னென்ன தேவைப்படும் என்பதை நாம் எப்பொழுதும் தயார்படுத்தியிருக்கணும் அதாவது இன்று கிடைக்கும் உணவு நாளைக்கும் கிடைப்பதற்கான முதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை நாம் செய்து கொள்ள வேண்டும் ஐம்பதாயிரத்துக்கு வேலை கிடைத்துவிட்டது என்று விட்டால் லோன் அப்ளை செய்து வீடு வாங்கி முப்பதாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்டுவதில் ஒரு அர்த்தமும் இல்லை ஏனென்றால் நாளைக்கு வேலை போய்விட்டால் இந்த முப்பது முப்பதாயிரம் ரூபாய் இஎம்ஐ நாம் எப்படி கட்டப்போகிறோம் அதற்கு நமக்கு வருமானத்திற்கான வேற வே வேறு வழிகள் உள்ளனவா ஆறு மாத காலம் வேலை கிடைக்காமல் போய்விட்டால் ஆறு மாதம் இன்று முப்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் நம்ம இங்கிருந்து கொண்டு வருவோம் அது அதுக்கு சரியாக கட்டாமல் போனால் வங்கிகள் வந்து வீடை அபகரித்துக் கொள்ளும் பயம் இருக்கிறது ஆக நம் வருமானத்திலிருந்து ஒரு ஒரு சிறிய பகுதி மட்டுமே expansion பிளான் என்று சொல்லும் வீடு வாங்குதல் வாகனம் வாங்குதல் என்பதை பற்றி அதாக இருக்க வேண்டும் நம்முடைய செலவுகளை எவ்வாறாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரு புதிய எதிர்பாராத செலவு வந்தால் அதற்கு நாம் தயாராக இருப்பதால் இருப்பதாக நம்மை ஆஸ்வாசப்படுத்திக் கொள்ள வேண்டும் உறுதிப்படுத்திக் eat more than what you can digest என்பார்கள் உங்களால் ஜீரணிக்க முடியாத அளவிற்கு நீங்கள் உணவு உண்ணக்கூடாது அதாவது நீங்கள் என்ன உண்கிறீர்களோ அதை உங்கள் உடல் ஜீரணம் செய்யும் அளவிற்கு சக்தி இருக்க வேண்டும் நம் பெரும்பான்மையான பாதுகாப்பின்மைக்கான காரணம் இதை வகை வாரியாக பிரிக்க வேண்டும் ஃபினான்ஷியல் இன்செக்யூரிட்டி பணத்தினாலும் வரக்கூடிய பாதுகாப்பின்மை இரண்டாவது நம்ம என்னுடைய சோசியல் இன்செக்யூரிட்டி சமுதாயத்தில் ஒரு பாதுகாப்பின்மை மூன்றாவதாக நம்முடைய பியர் பிரஷர்ஸ் நான்காவதாக நம் அலுவலகத்தை சார்ந்த நம் வேலையை சார்ந்த இன்செக்யூரிட்டி இவை அனைத்துமே நம்முடைய மனநிலையையும் உடல்நிலையையும் பாதிக்குமான விஷயங்கள் சரி பாதுகாப்பின்மை எப்படி அழிப்பது இதை குறைக்கவும் முடியாது இதை அழிக்க வேண்டும் இது பாதுகாப்பின்மை என்ற ஒரு எண்ணத்தையே நம்மிடம் இருந்து அழிக்க வேண்டும் சரியான திட்டமிடுதல் தனி குடும்ப வாழ்க்கையிலும் சரி அல்லது அலுவலகத்திலும் சரி சரியான செலவுகளை தேர்ந்தெடுத்தல் இன்று உங்களிடம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் உள்ள வேலை இருக்கிறது அதில் அறுபத்தைந்தாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் ஒரு ஐஃபோன் வாங்கலாம் தவறில்லை ஆனால் அதையே நீங்கள் இரண்டு ஆண்டு கால சந்தாபாக மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் கட்ட வேண்டும் என்ற நிலையில் நீங்கள் வாங்குகிறீர்கள் என்றால் மூன்று மாதத்திற்கு பிறகு உங்கள் நிறுவனத்தின் சூழ்நிலைகளால் நீங்கள் அந்த வேலை இழக்க நேர்ந்தால் அந்த ஐந்தாயிரம் ரூபாய் மாதம் இஎம்ஐ கட்ட முடியுமா என்பதை பற்றி யோசிப்பது மிகவும் அவசியம் இது எந்த வயதினருக்கும் சாரும் இந்த இந்த கோரிக்கை நான் அனைத்து வயதினருக்கும் இளைஞர்களாகட்டும் இல்லை மிட் கேரியர் என்பார்களே அவர்கள் நல வய நாற்பது வயதில் இருக்கும் நண்பர்களாகட்டும் அல்லது எண்ட் ஆஃப் த கேரியர் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த கேரியரில் இருப்பவர்களாகட்டும் இந்த அனைவருக்கும் மிட் கேரியரில் இருப்பவர்கள் இன்னும் ஒரு பாதுகாப்பின்மை சந்திக்கிறார்கள் நாப் நாற்பது வயது இருப்பவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவென்றால் அவர்கள் நல்ல நிலையை அடைந்து விடுகிறார்கள் இருபது ஆண்டு காலம் ஒரு நல்ல வீடு நல்ல வசதிகளை அழைத்து விடுகிறார்கள் இடமாற்றம் விரும்பத்தகாத இடமாற்றம் ஏற்பட்டாலோ அல்லது வேறு வேறு ஊருக்கு வேறு நாடுகளுக்கு செல்ல ஏற்பட்டாலோ அங்கு அதே வசதி நிலைமையை எதிர்பார்க்கிறார்கள் அது கிடைக்காமல் போகும் அவர்கள் மீண்டும் அந்த பாதுகாப்பின்மே அடைகிறார்கள் அதாவது இந்த நிறுவனத்தில் உங்கள் கீழ் நாற்பது பேர் வேலை செய்து கொண்டிருக்கலாம் அவர்கள் எஸ் எஸ்ஆர் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம் ஆனால் புதுவ நிறுவனத்தில் உங்கள் வேலை செய்ய எவரும் இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் வேறு ஒருவருக்கு எஸ்ஆர் சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கலாம் அவ்வாறாக ஆன்டிசிபேட்டிங் சேஞ்சஸ் அதாவது ஹூ மூட் மை சீஸ் என்ற ஒரு புத்தகம் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் பற்றியது நேரம் இருந்தால் படித்து பார்க்கணும் மிகவும் சிறிய புத்தகம் நம் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களுக்கு நாம் தயாராக இருக்கிறோமா மென்டலி ப்ரிப்பேர்ட் அது ஏற்படாமல் இருக்கலாம் நாளை நீங்கள் நான்கு சக்கர வாகனத்தை எடுத்து செல்லும்பொழுது ஒரு ஸ்டெப்னி என்று ஒரு உபரி எடுத்து சென்றாலும் கூட பங்க்சர் ஆகாமல் இருக்கலாம் நீங்கள் நெடுதூர பயணத்தை நிறைவு செய்து வந்து கொண்டிருக்கலாம் ஆனாலும் ஒன்று ஏற்பட்டால் என்பதற்காகத்தான் அந்த ஸ்டெப் எடுத்து செல்கிறேன் அதுபோல வாழ்க்கையில் ஏற்பட்டால் வாட் இஃப் அனாலிசிஸ் என்பார்கள் இது நான் தயாராக இருக்கிறேனா இன்று வேலை எழுந்தால் இன்னொரு வேலை கிடைக்கும் வரி என்ன செய்யப்போகிறேன் நாளை பெரிய செலவு வந்துவிட்டால் நான் தயாராக இருக்கிறேனா இவ்வாறான சினாரியோஸ் யோசித்து வைத்து அதற்காக உங்களை தயார்படுத்திக் கொள்வது பாதுகாப்பின்மையை பெருமளவு குறைக்கும் உங்களுடைய திறமையை உங்களுடைய வளர்ச்சியான தீனியை எப்பொழுதும் நீங்கள் போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் உங்கள் வேலை வேண்டிய தகுதி அனுபவத்திற்கு அதிகமாக உங்கள் தகுதியும் அனுபவம் எப்பொழுதும் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இருக்கும் வேலை இழந்து போகும் நிலைமை ஏற்பட வாய்ப்பில்லை அதே நேரத்தில் உங்கள் நிறுவனத்தின் போட்டி நிறுவனங்கள் எவ்வாறாக செயல்படுகின்றன அவற்றில் நீங்கள் வேலை செய்யும் வாய்ப்பு வந்தால் அவர்கள் எதிர்பார்க்கும் அளவுக்கு உங்களிடம் பட்டங்களும் பட்டயங்களும் பயிற்சிகளும் இருக்கிறதா என்று நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் குறிப்பாக ஐடி இண்டஸ்ட்ரி எடுத்துக்கொண்டால் ஆயிரக்கணக்கான சர்டிஃபிகேஷன்ஸ் உண்டு செக்யூரிட்டி என்றால் அந்த துறையில் ஒரு இருபது இருபத்தைந்து சர்டிஃபிகேட் நெட்ஒர்க்கிங் என்றால் அந்த துறையில் சர்ட்டிஃபிகேஷன் உண்டு வயர்லெஸ் சர்டிபிகேஷன்ஸ் அதுபோலவே எல்லா எல்லா துறையிலும் இப்பொழுது நம் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் சேர்ந்து பணி புரிவதால் அவர்கள் எதிர்பார்க்கும் சில சர்ட்டிஃபிகேஷன்ஸ் தேவைப்பட்டு கொண்டிருக்கும் அதை எப்பொழுதுமே தம் சொந்த செலவு செய்து கூட அதை நாம் செய்து கொள்ளலாம் நிறுவனமே ஸ்பான்சர் செய்யும் என்ற அவசியம் இல்லை நிறுவனத்திற்கு தேவைப்பட்டால் அவர்கள் நம்மை ட்ரைனிங்க்கு அனுப்பி சர்டிஃபிகேஷன் செய்ய சொல்வார்கள் அது ஒரு புறம் இருக்க நிறுவனம் கேட்காவிட்டாலும் கூட நம்மை நாமே தயார் செய்து கொள்வது ஒரு நல்ல பலனை அழிக்கும் இந்த பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையை அழிக்கும் நீங்கள் தயார் செய்து கொள்வது பிறருக்கு தெரிந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கோ இல்லை வேறு யாருக்கோ தெரிந்தாலும் ஒரு பாதுகாப்பின்மை உருவாவதற்கான ஒரு வழி இருக்கிறது அதாவது வேற வேலை தேடுகிறாயா இல்லை வேற அப்ளை பண்ண போறியா என்ற க்யூரியஸ் கொஷின்ஸ்கை சந்திக்க வேண்டியவர் ஆக நீங்கள் தயார் செய்து தயார்படுத்திக்கொள்வதை ஒரு பழக்கமாக வைத்துக்கொண்டால் ஓ இவன் சர்டிஃபிகேஷன் எழுதுறது இவன் பழக்கம்டா இப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருப்பான்டா என்று மார்க்கெட் ரெடினஸ் ஒரு வேலை கிடைக்கும் கிடைத்த பிறகே இன்னொரு வேலையை விட வேண்டி விட வேண்டும் என்ற எண்ணம் தொடர்ந்து நம்மை மேம்படுத்திக் கொள்ளுதல் இவை அனைத்தும் ஒரு இன்செக்யூரிட்டியை குறைக்கும் முற்றிலுமாக அழித்துவிடும் மேலும் இதை பற்றி பேசுவோம் அடுத்த தலைப்பு கெரியர் Growth என்னும் தலைப்பு பற்றி பேசலாம் எனிருக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை லியோமோகன் என்னும் தலைப்புக்கு என்னும் மின்னஞ்சலுக்கு எழுதி அனுப்புங்கள் இன்னும் சுவையான சில தலைப்புகளில் உங்களுடன் பேச விரும்புகிறேன் என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த பகுதி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நான் மிக மகிழ்ச்சி அடைவேன் நன்றி வணக்கம்